வணக்கம் நட்டினியின் நித்தம் ஒருமுத்து இன்று வலைத்தளத்தில் இருந்து பதிவிறக்கப்பட்ட எம்ஆர் பற்றி தெரிந்து கொள்ளலாமே என்ற கட்டியிலிருந்து சில பகுதிகள் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் என்பதன் சுருக்கமே எம்ஆர் தமிழில் இதனை காந்த அதிர்வு அலை வரைவு என்று கூறலாம் இது சக்தி காந்தத்தின் உதவியுடன் ஒரு மனிதனின் உடல் உள்ளுறுப்புகளை படம் பிடித்துக் காட்டும் ஒரு தொழில்நுட்பம் இதை மருத்துவமனையில் நோயாளிகளை பயன்படுத்துகிறார்கள் உதவியுடன் மூளை தண்டுபடம் நரம்பு எலும்பு சம்பந்தமான நோய்களின் உடலில் உள்ள சில காயங்களை வெறும் கண்களால் காண முடியாது அவ்வாறு கண்டுபிடிக்க முடியாத காயங்களை பெரிது பார்க்க எம் ஆர் எஸ் உதவுகிறது எம் ஆர் மூலம் மூளை கட்டி மூட்டு வழிகள் மற்றும் மாரடைப்பு போன்ற பெரும் வியாதிகளையும் கூட நம்மால் கண்டுபிடிக்க முடியும் எனவே சில கண்டுபிடிக்க முடியாத தீவிர நோய்களை கண்டுபிடிக்கிறது அணுக்கரு காந்த ஒத்திசை பயன்படுத்தி கம்ப்யூட்டரில் படங்களை தோற்றுவிக்கிறது எம்ஆர் என்பது எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நியூக்ளியர் ஸ்கேன் போன்ற மற்ற உடல் உள்ளுறுப்புகளை படம் பிடித்துக் காட்டும் வகைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது முக்கிய அங்கம் ஒரு பெரிய காந்தமாகும் இது நிரந்தர காந்தத்தன்மை வாய்ந்த உலோக காந்தமாகவும் இருக்கலாம் அல்லது மின் சக்தியினால் செயற்கையாக காந்த தன்மை பெறும் உலோகத்தால் ஆன காந்தமாகவும் இருக்கலாம் இந்த காந்தத்திற்கு இயற்கையாக உள்ள காந்த புலனை விட பல ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் காந்த புலனின் சக்தி டெஸ்லா என்ற அளவில் குறிப்பிடப்படுகிறது பூமியில் இயற்கையாக உள்ள காந்த புலனின் அளவு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று டெஸ்லா ஆகும் மருத்துவத்தில் பயன்படும் மிகச்சிறிய எம்ஆர் இயந்திரங்களின் காந்தப்புலன் அளவு புள்ளி இரண்டு மற்றும் இயற்கை காந்தப்புலனை விட சுமார் பத்தாயிரம் மடங்கிலிருந்து ஒரு லட்சம் மடங்கு அதிகம் சக்தி வாய்ந்த காந்தம் இதில் பயன்படுத்தப்படுகின்றது பெரிய காந்தம் ஒரு உளுந்து வடை நடுவில் ஓட்டை உள்ள உருவம் கொண்ட வட்டமான இயந்திரத்தினுள் பொருந்தியிருக்கும் அதன் பெயர் கேன்ட்ரி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 நமது உடலிலிருந்து இருந்து வானொலி அதிர்வு அலைகள் மூலம் வெளிப்படும் இவ்வாறு நமது உடலில் வெளிப்படும் வானொலி அதிர்வு அலைகளை வைத்து உடலை படம் பிடிப்பதுதான் எம்ஆர் ஸ்கேன் பலவித அதிர்வுகளில் இருக்கும் பாகங்களில் இருந்து வெளிவரும் வானொலி அதிர்வு அலைகள் வித்தியாசமாக இருப்பதை வைத்து இந்த படங்கள் கிடைக்கின்றன எம் ஆர் முறையில் எக்ஸ்ரே சி ஸ்கேன் போன்ற ஸ்கேன் முறைகளில் உபயோகப்படுத்தப்படும் உடலுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய ஊடுகையாது எம் ஆர் ஏ ஸ்கேனில் இருக்கும் காந்த தன்மையால் நம் உடலுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படாது காந்தத்தில் எடுத்ததும் உடல் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் இன்றைய நிலையில் எம் ஆர் ஏ ஸ்கேன் உச்சி முதல் பாதம் வர எல்லா மனித உறுப்புகளையும் துல்லியமாக படம் பிடிக்கும் வல்லமையுடன் இருக்கிறது பல மருத்துவத்துறை நிபுணர்களால் எம் ஸ்கேன் இல்லாமல் சரியான சிகிச்சை கொடுக்க முடியாது என்கிற நிலைதான் உள்ளது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 அதைவிட துல்லியமாக படம் பிடித்து காட்ட எம் ஆர் எஸ் உதவும் அண்மையில் சில வருடங்களாக பிரபலமாக இருப்பது மூளையின் செயல்பாட்டை இது சாதாரண மக்களுக்கு உள்ள சந்தேகம் விட எம் ஆர் எஸ் விலை அதிகம் அதனாலேயே இந்த கேள்வி மக்களின் மத்தியில் உள்ளது இவ்விரண்டு வெவ்வேறு முறைகளை உபயோகித்து உடலை படம் பிடிக்கின்றன ஒவ்வொரு ஸ்கேன் முறைக்கும் சில பிரத்யேகமான உபயோகங்கள் உள்ளன உதாரணமாக நுரையீரலை படம் சிடி ஸ்கேன் தான் சிறந்தது மூட்டுகளின் உள்ளே உள்ள மென் தசைகளை படம் எம்ஆர்ஐ தான் சிறந்தது சில இடங்களில் இரண்டில் எதை வேண்டுமானாலும் உபயோகிக்கலாம் உதாரணம் மூளை எந்த ஸ்கேன் முறையை உபயோகிக்கலாம் என்பதை மருத்துவர்கள் முடிவு செய்ய வேண்டும்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 அதற்கும் குறைவாக இருக்கும் மின் சக்தியினால் காந்த தன்மை பெறும் செயற்கை காந்திரங்களின் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இரண்டு விஷயங்கள் காந்த சக்தி அதிகம் உள்ள ஸ்கேன் இயந்திரத்தில் எடுக்கும் படங்கள் சிறப்பாகவும் துல்லியமாகவும் இருக்கும் காந்தக்தி அதிக ஸ்கேன்ரிசோதனையை சீக்கிரமாக முடித்துவிடலாம் மிகவும் சக்தி வாய்ந்த காந்தங்களைக் கொண்டு செய்வதால் ஸ்கேன் செய்யும் அறைக்குள் காந்த சக்தி உட்படக்கூடிய உலோகத்தினால் பொருட்கள் இருக்கக்கூடாது அவற்றை உள்ள எடுத்துச் செல்லவும் கூடாது அதேபோல் மின்னணு சாதனங்களும் கை கடிகாரம் செயல்பேசி டிஜிட்டல் டைரி கல்குலேட்டர் லேப்டாப் கம்ப்யூட்டர் எடுத்துச் செல்லக்கூடாது உலோகத்தால் ஆன ஆபரணங்கள் அணிந்திருக்கக்கூடாது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 அவ்வளவு நேரமும் அந்த நோயாளி ஒரு துளி கூட அசையாமல் படுத்திருக்க வேண்டும் சிறிது அசைந்தாலும் தெளிவற்று போய்விடும் தலைவலியுடன் மூளைக்கோ அல்லது முதுகு வலியுடன் முதுகு தண்டுக்கோ ஸ்கேன் எடுக்க செல்பவர் இருபது நிமிடங்கள் அசையாமல் படுத்திருப்பது மிகவும் கஷ்டம் பல பரிசோதனைக்கு வந்திருப்பவரால் அசையாமல் படுக்க முடியாது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 இதனை இயக்குபவர்கள் விரும்புவார்கள் இவற்றை இன்றைய நிலையில் உடலின் அனைத்து பாகங்களையும் துல்லியமாக படம் பிடிக்க சிறந்தது ஒன்று புள்ளி ஐந்து டெஸ்லா இந்த இயந்திரங்கள் எதுவுமே நம் நாட்டில் உற்பத்தியாவது இல்லை அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் சீனா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன புதிதாக வாங்கினால் இவற்றின் விலை அறுபது லட்சத்திலிருந்து எட்டு கோடி ரூபாய் வரை இருக்கும் உதாரணத்திற்கு சீனாவில் தயாரிக்கப்படும் புள்ளி டெஸ்லா இயந்திரத்திற்கு விலை அறுபது லட்சம் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் மூன்று டெஸ்ட் இயந்திரத்தின் விலை எட்டு கோடி இதில் ஸ்கேன் செய்யப்படுபவர் காந்தத்தின் உள்ளே இருப்பதாலோ வானொலி அதிர்வலைகளை செலுத்துவதாலோ பக்கு விளைவுகள் எதுவும் உண்டாகாது இதயத்தில் பொருத்தப்படும் பேஸ் மேக்கர் ஒரு மின்னணு இயந்திரம் எனவே அது பொருத்தியிருந்தால் எம்ஆர் எடுக்கக்கூடாது உடைந்த எலும்புகளை உலோகத் தகடுகள் கொண்டு இணைத்திருந்தால் அந்த உலோகத் தகடுகள் காந்த சக்திக்கு உட்படும் வகையாக பெரோ மேக்னடிக் அலாய்ட் அது காந்த ரத்தின் அடைப்பை நீக்கி வைக்கப்படும் உலோக கலவைகளால் ஆனவைதான் அவற்றிற்கு மேலே கூறிய நிபந்தனை பொருந்தும் சமீப காலத்தில் பொருத்தப்படும் எலும்பு முறிவு சாதனங்கள் ஆர்த்தோபிடி ஸ்டெண்டர்களில் எல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் காந்தத்தினால் பாதிக்கப்படாதவையாக உள்ளன நோயற்ற வாழ்வு குறைவற்று செல்வம் நன்றி வணக்கம்